ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்தும் ஜானதும் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்பகம் நம் தர்மங்களை ஒவ்வொன்றாக பார்த்துன்னு வரக்கூடியதான வரிசையில் தற்சமயம் ஏற்பட்டிருக்கிறதான ஒரு வைரஸ் ஜுவரத்திலிருந்து நாம் எப்படி நம்மை பாதுகாத்து கொள்ளலாம் அப்படிங்கிறத தர்மசாஸ்திரம் என்ன வழியில் காண்பிக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இது பழைய நாளில் நடைமுறையில் இருந்தது பழைய நாளில் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றது அப்படிங்கிறது இருந்தாலும் அதற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான் நம்முடைய சூழலை நாம் மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்கிற வழக்கம் இந்த தோல்வியாதி வந்தால் ஸ்கின் ப்ராப்ளம்னு இப்போ சொல்கிறோமே அது வந்தால் வேதாரண்யத்தில் போய் தங்கணும் அந்த வேதாரண்யம்ங்கிற க்ஷேத்திரத்தில் அந்த மண்ணுக்கு தோல் வியாதியை கூடியதான சக்தி இருக்கு அந்த சமுத்திரஸ்நானம் அந்த சமுத்திரத்தினுடைய காற்று நம்ம உடம்பலப்பட்டால் அந்த தோல்வியாதி சரியாக போய்டும்னு டாக்டர்கள் சொல்கிறது உண்டு அப்படி சொல்லி நானே கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி நீ போய் நாற்பது நாளைக்கு வேதாரண்யத்தில் போய் தங்கு அப்படின்னா யாரும் தங்க மாட்டா ஆகினாலே தான் ஒரு டின்னு இலுப்பை எண்ணெயை போ அந்த கோவிலில் தினமும் ரெண்டு வேலையும் விளக்கே தீண்டே வா அவ்வளவு சன்னிதிலையும் அந்த டின்னு எண்ணெய் தீர்ந்த உடனே வந்துடும்னா ஒரு டின்னு எண்ணெய் பதினஞ்சு கிலோ ஒரு நாளைக்கு அரை லிட்டர் தான் செலவாகும் இழப்பை என்ன தீபம் ஏற்றினார் அப்போ கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாளைக்கு மேலே அந்த ஊரில் தங்கும்படியாக வந்துடும் அப்படி தினமும் கோவிலில் தீபம் போடுறதுனாலே சிவ தரிசனத்தினாலேயும் பரமேஸ்வருடைய தரிசனத்தினாலேயும் அந்த தீபம் போடுறதுங்கிற புண்ணிய காரியத்தினாலேயும் அந்த மண்ணில் வசிக்கிறதுனாலேயும் அந்த காற்று நம்ம உடம்பு மேலே படுறதுனாலேயும் அந்த சமுத்திர ஸ்நானத்தினாலேயும் அந்த வியாதியானது போயிடும் இப்படி ஒவ்வொரு வியாதிக்கும் அந்த சூழல் என்பது ரொம்ப முக்கியம் அதே தான் இந்த அஷ்ட தாத்துக்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு எட்டு விதமான தாத்து சுத்திக்கும் இப்படி இப்படி இருக்கணும் இருந்தால் அந்த வியாதி சரியாக அப்படி தான் இந்த மாம்சம் சில குழந்தைகள் ரொம்ப இழச்சி போயிருக்கும் உடம்பு தேராமல் ரொம்ப இழச்சி இருக்கும் அந்த குழந்த அதுக்கு என்ன சொல்லுவான்னா ஆவுடையார் கோவில் போயிட்டு வர சொல்லுவாள் ஆவுடையார் கோவில்னு அந்த பெரிய கஷேத்திரம் ஆத்மநாத சுவாமின்னு பேர் அங்கே போய்ட்டு வர்றது ஏன்னா இந்த ஆவுடையார் கோவிலில் குழந்தை ரொம்ப இழச்சி இருந்தான்னா உடம்பு பெருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா புனப்பாக்கம் பண்ணி கொடுக்கணும் புனப்பாக்கம்னா ஒரு தடவை சாதத்தை வடிக்கிறது சாதத்தை வடித்து திரும்பவும் ஜலத்தில் அந்த சாதத்தை போட்டு திரும்பவும் வடிக்கிறது ரெண்டு தடவை பாகம் பண்ணுறது புனஃப்பாக்கம்னு பேர் அப்படி புனஃப்பாக்கம் பண்ணி அந்த அன்னத்தை சாப்பிட்டால் இழைச்சி இருக்கிற குழந்த நல்ல தெம்பாக ஆயிடும் உடம்பு பிடிக்கும் புனஃப்பாகம் பண்ணி சாப்பிட்டால் உடம்பு பிடிக்கும் அது மாதிரி உள்ள குழந்தைகள் தான் எல்லோரும் அது மாதிரி சாப்பிடக்கூடாது ஏன்னா சாஸ்திரப்படி அது நிஷித்தம் புனப்பாகம் பண்ணினது சாப்பிடப்படாதுங்கு சாஸ்திரம் அந்த இளைச்சி இருக்கிற குழந்த சாப்பிடலாம் தப்பு இல்லை ஆத்மநாத சுவாமிக்கு அதுதான் நிவேதனம் அவுடையார் கோவிலுக்கு போனால் புழுங்கல் அரிசி தான் சுவாமிக்கு புழுங்கல் அரிசின்னா ஒரு தடவை ஜலத்தில் போட்டு கொதித்து வந்த அரிசியை அதுதான் புழுங்கள் அரிசின்னு சொல்கிறோம் அதை திரும்பவும் ஜலத்தில் போட்டு பண்ணுறது அது புனப்பாகம் பண்ணின அன்னம் புழுங்கல் அரிசிங்கிறது விழுப்புன்னு சாஸ்திரம் அதையும் சாப்பிடக்கூடாது அந்த புழுங்கல் அரிசியில் பண்ணின அன்னம்தான் ஆத்மநாத சுவாமிக்கு நிவேதனம் அவுடையார் கோவில்ல அங்கே போய்ட்டு அந்த சுவாமியை தரிசனம் பண்ணி அந்த அன்னத்தை சாப்பிட்றார் அந்த பரமேஸ்வரன் அவரை தரிசனம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டு அங்கே அந்த அன்னத்தை வாங்கி சாப்பிட்டால் அந்த புனஸ்பாகம் பண்ணின அன்னம் உடம்புக்கு தெம்ப கொடுக்கும் அப்படி குழந்தைகளுக்கு கொடுக்கறது இப்படி எட்டு விதமான தாத்துக்களையும் பல விதங்களில் நாம் சுத்தி பண்ணிக்கிறோம் பலப்படுத்திக்கிறோம் அதுபோல் இப்போ இந்த காத்துனால் வரக்கூடியதான இந்த வியாதி மூணாவது கட்டத்தில் இருக்குது அப்படின்னு இப்போ சொல்கிறேன் இந்த கொரோனாங்கிற விஷவியாதி ஒன்றாவது கட்டத்திலேருந்து ரெண்டாவது கட்டம் வந்து இப்போ மூன்றாவது கட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் மூன்றாவது கட்டம்னால் காற்றினாலும் கூட இந்த வியாதி பரவலாம் அப்படின்னு சொல்கிறாய்ப்போ அப்போ நம்மை சுத்தி உள்ள காத்தை சுத்தம் பண்ணணும் எப்படி இந்த காற்றை சுத்தம் பண்ணுறது அப்படின்னா அவரவர்கள் அக்னிபாசனம் பண்ணணும் அதாவது கிரகஸ்தர்கள் கட்டாயம் அவுபாசனம் பண்ணணும் பிரம்மச்சாரிகள் சவிதாதானம் பண்ணணும் இந்த புகையை எந்த விதமான கெட்ட காற்றாக இருந்தாலும் அந்த காற்றை சுத்தம் பண்ணக்கூடிய சக்தி இந்த அக்னிக்கு உண்டு சாம்பிராணி போடுங்கோ அப்படின்னு இப்போ சொல்லுவா சாம்பிராணி போடுறது சாம்பிராணின்னா பழைய நாளில் குங்கிலியம் அது மாதிரி சுத்தமான வஸ்துக்களை வச்சு போட்டால் அது காற்றை சுத்தம் பண்ணும் இப்போது இந்த நாளில் வரக்கூடியதான சாம்பிராணி நன்னா இருக்கிற காத்தையும் கெடுக்கக்கூடியது என்னென்னவோ கெமிக்கல் எல்லாம் போட்டு சா அந்த சாம்பிராணியை அக்னியில் போட்டால் அது அப்படியே பிளாஸ்டிக் மாதிரி உருகிறது சாம்பிராணி பார்க்குறோம் அது ஏதோ கலப்படமானது அதனாலே நம் இருக்கிற காத்தையும் இன்னும் விஷம் பண்ணுற மாதிரி ஆகிடும் எப்படி காற்றை சுத்தம் பண்ணுறதுன்னா உபாசனம் பண்ணணும் கிரகஸ்தர்கள் இப்போது ஆற்றுலேயே இருக்கக்கூடியதான நிலை இப்போ ஆகியனாலே உபாசனம் பண்ணுறது அப்படின்னு வச்சுக்கணும் எப்பொழுதுமே நம்முடைய மகரிஷிகள் உபாசனம் விஷயமாக சொல்கிற பொழுது தினமும் ரெண்டு வேலையும் உபாசனம் பண்ணணும் அப்படி முடியல அப்படின்னா பட்சத்தில் ஒரு நாளைக்காவது அதாவது மாதத்தில் ரெண்டு நாளைக்காவது பண்ணணும் முடியலன்னா அப்படி நிறைய விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து ஒரு நாளைக்காவது பண்ணுறதுன்னு வச்சுக்கணும் ஏன்னா அவுபாசனம் பண்ணுறதுனாலே பத்னிவத்தியா அக்னிஹோத்திரம் மகரிஷி சொல்கிறார் பத்திரிகளுக்கு எது பலம் ஸ்திரீகளுக்கு பெண்களுக்கு ஆரோக்கியத்தையும் மன வலிமையையும் கொடுக்கக்கூடியது எதுன்னா அக்னிதான் ஆகையினாலே தான் அக்னிபாசனம்னு வச்சுருக்கேன் கல்யாணம் பண்ணின்ற உடனே அவுபாசனம்னு வருது அந்த அவுபாசனம் யாருக்காக நம் மனைவிக்காகத்தான் அவுபாசனம் பண்ணுறது அப்படின்னு வச்சுக்கணும் அந்த ஊபாசனம் பண்ணி அந்த புகை நிறைஞ்சு இருந்தால் கெட்ட சக்தி இருந்தாலும் அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறதுக்கு பிரத்யக்ஷமாகவே சமீபத்தில் போபாலில் ஏதோ ஒரு கம்பெனியிலேருந்து ஒரு விஷம் கிளம்பி வந்து அந்த ஊரில் இருக்கிற ஜனங்கள் அவ்வளவு பேரும் இறந்து போயிட்டார் ஒரே ஒரு குடும்பம் மாத்திரம் பிழைச்சது அது என்ன குடும்பம்னு போய் பார்க்க அவர் ஆற்றுல அக்னிஹோத்திரம் இருக்குது அந்த அக்னிஹோத்திரத்தினுடைய அக்னியிலேருந்து கிளம்பின புகையானது அவர் வீட்டை சுற்றி வந்த அந்த விஷத்தை அழித்ததுன்னு பேப்பர்லாம் வந்தது அப்படி அந்த அக்னிஹோத்திர அக்னி அவுபாசன அக்னி இந்த சமிதாதான அக்னி இந்த அக்னியிலிருந்து வரக்கூடியதான புகை நம்மை சுற்றி ரொம்ப சுத்தம் பண்ணுறது எந்த கெட்ட சக்தியும் வராது அதனாலே அவுபாசனம் பண்ணுறதுன்னு வச்சுக்கிறோம் இந்த லீவு நாளில் நமக்கு எப்பப்போல்லாம் லீவு கிடைக்கிறதோ அப்போது வாத்தியாரை வச்சு அந்த அவுபாசனத்தை பண்ணணும் வாத்தியாராலேயும் வெளியில் வர முடியாமல் இருக்கே அப்படின்னா இப்போதான் வீடியோ கால் எவ்வளவோ வசதிகள் நவீன வசதிகள் பயன்படுறது அவைகளெல்லாம் வச்சுருந்து வீடியோ கால் பண்ணி அந்த வாத்தியாரையே பண்ண சொல்லி அந்த வாத்தியார் பண்ணுறதை பார்த்து பார்த்து நாமும் செய்துவிடலாம் ஆகையினாலே வாத்தியாருக்கும் பண்ணி வச்ச புண்ணியமும் நமக்கு கிடைக்கிறது நாமும் அவுபாசனம் பண்ணின புண்ணியமும் கிடைக்கிறதுன்னு அப்படி இந்த அவுபாசனம் பண்ணுறதுனால காத்தில் வரக்கூடியதான வியாதியை போக்கலாம் பிரம்மச்சாரி குழந்தைகள் இருந்தால் சமிதாதானம் பண்ண சொல்லணும் பண்ண சொல்லி அந்த அக்னியில் கொஞ்சம் நிறையா விராட்டி பசும் சாண விராட்டி இது மாதிரி நல்ல வஸ்துக்களை அதில் வைக்கணும் பிளாஸ்டிக்கு பேப்பர் அது மாதிரிலாம் வைக்காமல் நல்ல விராட்டி அவைகளெல்லாம் வச்சு அந்த புகையை போடணும் போட்டால் நம்மை சுற்றி காத்தினால் வரக்கூடியதான வியாதியை தடுக்கலாம்ங்கிறது ஒன்றும் அந்த அக்னியானவர் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பார் அக்னி உபாசனம் நமக்கு ரொம்ப மன வலிமையையும் கொடுக்க கூடியது இந்த அக்னிபாசனம் அல்லது பக்கத்தில் யாராவது அக்னிஹோத்திரிகள் இருந்தால் ரெண்டு வேலையும் போய் பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு வர்றது அல்லது அவுபாசனம் பண்ணுறது இப்படி ஏதோ ஒரு விதத்தில் அக்னிபாசனத்தை நாம் நடைமு நடைமுறைப்படுத்தணும் இந்த ஒரு நெருக்கடியில் இருந்தாவது நாம் மனசில் வச்சுண்டு ஆரம்பிச்சு நாம் எப்போல்லாம் லீவு கிடைக்கிறதோ அப்போல்லாம் அவுபாசனம் பண்ணுறது அப்படின்னு நடைமுறைப்படுத்தின்றோமானால் நம் பத்தினிக்கும் ஆரோக்கியம் நமக்கும் ஆரோக்கியம் நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்திலே பார்ப்போம்